மூன்றாம் விண்ணப்பமாகிய சத்திய ஞான விண்ணப்பத்தின் சாராம்சம் நெடுங்காலம் வேதாகமங்கள் இறைவனை தனித்தனியாகவும் ஒருமித்தும் அளக்க முடியாமல் அதிசயத்து இருக்கின்றன என்றால் மலத்தில் புழுத்த புழுவினும் சிறியோமாகிய யாங்கள் எவ்வாறு இறைவனை அறிய வேண்டும் என்றும் எவ்வாறு இறைவனை கருத வேண்டுமென்றும் எவ்வாறு இறைவனை துதிக்க வேண்டுமென்றும் மேலும் நமது உரிமையை ஊற்றம் செய்ய வேண்டுமென்றும் நமக்கு அருளி செய்துள்ளார்கள் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான விண்ணப்பம் திருச்சிற்றம்பலம் இயற்கை விளக்கம் என்கின்ற சத்திய ஞானசபை கண்ணே இயற்கை உண்மை என்கின்ற சத்திய திரு உருவினராய் இயற்கை இன்பம் என்கின்ற சத்திய திருநடம் செய்து அருளுகின்ற இயற்கை தனிப்பெரும் கருணை தனிப்பெரும்பதியாய தனித்தலைமை கடவுளே தேவரீர் திரு அருள் சமூகத்தை அடைந்த உண்மை ஞானிகளின் சித்தி வல்லபத்தரத்தை வகுத்தறிந்து வாழ்த்துதும் என்று அளவிகுந்த முகங்களை கொண்டு அளவுகடந்த நெடுங்காலம் தத்தம் அளவைகளால் தனித்தனி அலந்தளந்தும் ஒருமித்து அலந்தளந்தும் ஒருவாற்றினும் முடிவு தோற்றாமையின் வேதாகமங்கள் அனைத்தும் ஆங்காங்கு கோடித்து அதிசயிக்கின்றன என்றும் அண்டசராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்தல் காத்தல் துரிசு நீக்கல் முதலிய தொழில்களால் நிகழ்த்துகின்ற அதிகார தலைவர்களும் எவ்வகை தத்துவங்களையும் காரண காரியத்திறத்தால் நடத்துகின்ற சக்தி உணர்ந்து உணர்ந்தும் உணர்ச்சி செல்லாமையின் முயற்சி பற்றாது மயங்குகின்றன என்றும் பேரறிவால் சிறந்த பெரியவர்கள் எல்லாம் வியந்து வியந்து விளம்புகின்றனர் அதனால் திரு அருள் சமூகத்தை அடைந்த உண்மை ஞானிகளின் சித்தி வல்லபத்தரத்தை ஒருவராலும் ஒருவாற்றானும் உணர்ந்து கொள்ளுதல் கூடா என்று ஐயுறவின்றி அறிந்து கொண்டேன் இங்னம் அறிந்து கொண்ட சிறியேன் அவ்வுண்மை ஞானிகளுக்கு சித்தி வல்லபத்தரத்தை கொடுத்து அருளிய திருவருள் சமூகத்தின் இயற்கை உண்மை விளக்கத்தரத்தை எங்கனம் அறிய தொடங்குவேன் மலத்தில் புழுத்த புழுவினும் சிறியேன் பொய்யறிவால் புனைந்துரைத்த பொய்யுரைகளையும் மெய்யுரைகளாக கருணையினால் கடைக்கணித்து அருளிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரையே தேவரது திருவருள் சமூகத்தின் இயற்கை பெருங்கருணை பெருந்தன்மையை கருதுதற்கு விரும்பிய ஐந்தொழில் கருத்தர் முதலியோர் தூய்மை உடைமை அன்பு உடைமை முதலிய சுபகுணங்களை கருதுதற்கு கருவியாய தமது கரணங்கள் முற்று பெற்றிலவென்று கருதுதல் இன்றி எண்ணி எண்ணி இறங்குகின்றனர் என்று அறிவுடையோர் வியந்துரைத்தலை பலகால் பயின்று கேட்டு அறிந்தேன் இங்கனம் கேட்டறிந்த சிறியரில் சிறியேன் அத்திருவருள் சமூகத்தின் இயற்கை பெருங்கருணை பெருந்தன்மையை காமம் வெகுலி முதலிய அவ அவகுணங்கற்கு எல்லாம் வைப்பிடமாகிய பராய் முருட்டென்ன கருங்கள் கரணத்தால் எங்கனம் கருத தொடங்குவேன் நாயில் கடையேன் செய்த குற்றங்களை எல்லாம் குணங்களாக கொண்டு என் நுள்ளகத்தே அமர்ந்து உயிரில் கலந்த பெருங்கருணை பெருமானே தேவரீரது திருவருள் சமூகத்தின் இயற்கை பெருங்குண பெரும்புகளை துதித்தற்கு விரும்பிய மூர்த்திகள் முதலியோர் துதித்தற்கு கருவியாய தம் தம் சென்னா உறுப்புக்கள் வாய்மை கூறல் இன்சொல் புகழல் முதலிய ஒழுக்கங்களில் சான்றிலவென்று துதித்தல் இன்றி அச்சுற்று நிற்கின்றனர் என்று அறிஞர் உண்மை வாசகத்தால் அறிந்தேன் இங்கனம் அறிந்த கடையேன் பொய் உரைத்தல் பயனில கூறல் முதலிய தீமை கண் பயின்று தடித்த எனது அசுத்த நாவினால் தேவரீர் திருவருள் சமூகத்தின் இயற்கை பெருங்குண ImmigEL, பெரும் புகழை எங்கனம் துதிக்கத் தொடங்குவேன் அண்டபிண்டம் முதலிய எல்லாவற்றிற்கும் அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும்பதியாய பூரணரே தேவரீர் திருவருள் சமூகத்தின் இயற்கை உண்மை தரத்தை அறிதல் வேண்டுமென்றும் இயற்கை பெருங்கருணை பெரும் தன்மையை கருதுதல் வேண்டுமென்றும் இயற்கை பெருங்குண பெரும் புகழை துதித்தல் வேண்டுமென்றும் எனது உள்ளகத்தே ஓவாது உறைந்து ஊற்றெழுந்து விரைந்து விரைந்து மேன்மேல் பெருகுகின்ற பேராசை பெருவெள்ளம் அணை கடந்து செல்கின்றது ஆகலின் அரிவார் அறிகின்ற வண்ணங்களும் கருதுவார் கருதுகின்ற வண்ணங்களும் துதிப்பார் துதிக்கின்ற வண்ணங்களும் ஆகிய எல்லா வண்ணங்களையும் உடையவர் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கடவுள் என்ற சத்திய ஞானிகளது உண்மை வாசகத்தை பற்றுக்கோடாக கொண்டு தன்மைசாலா தமியேன் அறிதற்கும் கருதுதற்கும் துதித்தற்கும் தொடங்கினேன் இங்ஞனம் தொடங்குதற்கு முன்னர் எனது அறிவிற்கும் கருத்திற்கும் நாவிற்கும் இயல்வனவாக தோன்றிய வண்ணங்களுள் ஒன்றேனும் ஈண்டு இயற்பட தோற்றாமையின் ஜோதி தனிப்பெரும் கடவுளே தேவரி திருவருள் சமூகத்தின் இயற்கை வண்ணங்கள் எத்தன்மையோ எத்தன்மையோ என்று உணர்ந்து உணர்ந்து கருதி கருதி உரைத்து உரைத்து அதிசயிக்கின்றவன் ஆனேன் இயற்கை உண்மை தனிப்பெரும் பொருளாயும் இயற்கை விளக்க தனிப்பெரும் பதமாயும் இயற்கை இன்ப தனிப்பெரும் சுகமாயும் பிரிவின்றி நிறைந்த பெரும் தன்மையராய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே தேவரி திருவருள் வளத்தால் புலன் கரணம் முதலிய தத்துவங்கள் அனைத்தையும் வென்று நின் மலராகி தத்துவாந்தத்தில் நின்று தம் உண்மை உணர்ந்து இயற்கை உணர்ச்சியை பெற்று இயற்கை உண்மை கண் இயற்கை இன்ப அனுபவம் செய்கின்ற சுத்த யோகாந்தர்களும் சுத்த கலாந்தர்களும் சுத்த போதாந்தர்களும் சுத்த நாதாந்தர்களும் சுத்த வேதாந்தர்களும் சுத்த சித்தாந்தர்களும் சுத்த சன்மார்க்க ஞானிகளின் திருக்கூட்டங்களை நன்முயற்சியால் தனித்தனி அடைந்து பத்தியால் பணிந்து அற்புத பெரும் செயல் புரிகின்ற ஐயர்களே அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும்பதியாய கடவுளின் இயற்கை திருவருள் சமூகம் இருந்த வண்ணம் உள்ளமுவந்து உரைத்து அருளல் வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றதோறும் எல்லா பொருட்கும் எல்லா குணங்கற்கும் எல்லா செயல்கட்கும் எல்லா பயன்கட்கும் எல்லா அனுபவங்கற்கும் மற்ற எல்லாவற்றிற்கும் உருவ சொரூப சுபாவ முதலிய இலக்கணங்கள் அனைத்தும் தாமே ஆகியும் தாமல்லராகியும் தாக்கியும் தாக்கற்றும் அகத்தும் அகப்புறத்தும் புறத்தும் புறப்புறத்தும் நீக்கமின்றி நிறைந்து விளங்குகின்ற இயற்கை உண்மை கடவுளது இயற்கை திருவருள் சமூக இருந்த வண்ணம் அந்தோ அந்தோ எங்கனம் அறிவோம் எவ்வாறு கருதுவோம் என்னென்று கூறுவோம் என்று அவ்வக்கூட்டங்களிலும் தனித்தனி உரைத்து உரைத்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து நிறுய்கின்றார்கள் என்றும் எல்லா தத்துவங்களையும் எல்லா தத்துவிகளையும் தோற்றுவித்தலும் இயக்குவித்தலும் அடக்குவித்தலும் மயக்குவித்தலும் தெளிவித்தலும் ஆகிய தொழில்களை எளிதில் கொடுத்தற்கு உரிய பூரண சுதந்திரத்தவர்களாய் இயற்கை சத்திய ஞான சுகா அனுபவ பூரண சொரூப சாத்தியர்களாய் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் தடைபடாத நித்திய சுத்த சத்த ஞான தேகிகளாய் பூதசித்தி கரணசித்தி இந்திரிய சித்தி குணசித்தி பிரகிருதி சித்தி புருடசித்தி விந்து சித்தி பரசித்தி சுத்தசித்தி காலசித்தி கலாசித்தி விசுவசித்தி வியோமசித்தி பிரம்மசித்தி சிவசித்தி முதலிய பிண்டசித்தி அண்டசித்தி பகிரண்ட சித்தி அண்டாண்ட சித்தி என்கின்ற அந்தரங்க பகிரங்க தத்துவ தத்துவி சித்திகள் எல்லாவற்றையும் திருக்கடை கணிப்பால் செய்ய வல்லவராய் சடாந்த சமரச சத்தியராய் விளங்குகின்ற சமரச சுத்த சன்மார்க்க ஞானிகளது சித்விலாச திருச்சபை கண்ணே புண்ணிய வசத்தால் புகுதப்பெற்று மனம் கணிந்து வணங்கி நின்று சர்வ சுதந்திரராய சத்தியர்களே இயற்கை உண்மை தனிப்பெரும் கடவுளின் இயற்கை திருவருள் சமூகம் இருந்த வண்ணம் திருவுளம் பற்றி திருவாய் மலர்ந்து திருவார்த்தை அழித்தருளல் வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றதோறும் திருவார்த்தை அழித்தலின்றி பெருங்கருணை திருக்கண்களில் ஆனந்த நீர் பொழிந்து சும்மா இருக்கின்றனர் என்றும் உணர்ந்தோர் வியந்துரைப்ப கேள்வியுற்று இயற்கை திருவருள் சமூகம் இருந்த வண்ணம் என்னையோ என்னையோ என்று குழாவி குழாவி கூவுகின்றவன் ஆனேன் அடிநிலை கரும ஞானசித்தி அனுபவங்களினும் முடிநிலை கரும ஞானசித்தி அனுபவங்களினும் அடிநிலை யோக ஞானசித்தி அனுபவங்களினும்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 எல்லா தத்துவங்களுக்கும் எல்லா பொருள்களுக்கும் எல்லா குணங்களுக்கும் எல்லா செயல்களுக்கும் எல்லா அனுபவங்களுக்கும் மற்ற எல்லாவற்றிற்கும் முதற் காரணமாயும் நிமித்த காரணமாயும் துணை காரணமாயும் இவை அல்லாவாயும் விளங்குகின்ற திருவருள் சமூகம் இருந்த வண்ணம் அறிந்து கொள்ளுதல் இங்கனமானால் திருவருள் சமூக பெருங்கருணை பெரும்பதியாய தேவரீர் இயற்கை திருவண்ணம் அறிந்து கொள்ளுதல் எங்கனமோ எங்கனமோ ஓ ஒப்பு உயர்வின்றி விளங்குகின்ற ஒருவரே தேவரீர் திருவண்ணமும் திருவருள் சமூக திருவண்ணமும் அறிதற்கும் கருதுதற்கும் துதித்தற்கும் எத்திரத்தாலும் கூடாவாயினும் அடிமை அளவிற்கு இயன்றபடி அறியாது அறிந்தும் கருதாது கருதியும் துதியாது துதித்தும் எனது உரிமையை ஊற்றம் செய்கின்றவன் ஆனேன் வந்தனமும் வந்தனம் இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் திருச்சிற்றம்பலம் சத்திய ஞான வின்னப்பம் முற்றிற்று